சச்சிந்த க்ஷ்ணா கிளிஷ்டிணே நமோ வேதாந்தியாட்சிணே கிருஷ்ண சச்சிதானந்த ிண நமோ வேிசி வியசம் சுவோம் வேதாஜாஸே சமூோத்தேற்ற நகசிரியா प्रकाशात्मा चंद्राम ओजस्तेजोद्युतिधर प्रकाशात्दस्पष्टाक्ष मंत्र चंद्रांशुर्भास्करुतिजेज द्युतिधर मूण नाम पिरीकला ओजस्तेजो दितिधर अब नाम आचार्यर ओजस्तेजो दितिधर अब नाम पाट अकाशात्मा प्रतापन ऋद ऋ प्रतापन सिया अर्थल यारोहार प्रतापना, हा। रुद्धा हा। रुद्धा प्रतापना சவித்ராதிபூதிபி விஸ்வம் தாபயதி இது பிரதாபனாக எனக்கு சொன்ன ஞாபந்தான் இருக்குது சூரியன் முதலான ஒளி ஒளி प्रकाश பிரகாஷவஸ்துக்களின் மூலம் இந்த பிரபஞ்சத்தையே தவிக்கும்படி பண்ணுகிறார் அப்படின்னு அர்த்தம் தபாம்யம் அஹம் வருஷம் சொன்னேன் போன தடவை நிகிருணாம்யுஜாமி ச பகவானே சொல்கிறார் அதாவது வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலாம்பர் மாணிக்க வாட்சகர் வெய்யாய் அப்படின்னு சொன்னால் சுடுறவர் தனியாய் அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கிறவர் ஆக எல்லாமே பகவானுடைய இந்த எல்லாத்தையும் பகவத் சுரூபமாக பார்க்கறது கஷ்டத்தையும் பகவானுடைய சுரூபமாக பார்க்கறது தான் நம்முடைய தர்மம் சனாதன தர்ம திரு இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே ஆக தீயினும் வெய்யன் அப்படின்னு பாட்டு இருக்கு தீயினும் வெய்யன் அந்த மாதிரி தபஸ் தப பிரகிரேண தாபயத்தீ பிரபஞ்சம் விஸ்வம் இது பிரதாபனா அப்படின்னு அர்த்தம் இந்த குளோபல் வார்மிங்லாம் சொல்கிறோமே அதுதான் பிரதாபன்கிற அர்த்தம் அடுத்தது என்னது தர்மஜான வைராக்காதிபி உபேதாத்து ருத்தா எல்லாம் பார்த்ததையே தான் சொல்கிறேன் அதாவது ருத்தாகன்னா நிறைவானவர்னு அர்த்தம் அதாவது தர்மத்திலும் நடைமுறையிலும் அறிவிலும் பற்றற்ற தன்மையிலும் எல்லாவற்றிலும் நிறைவாக இருப்பவர் ஏன்னா சாதகனுக்கு எல்லா வேல்யூஸும் பூர்ணமாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குது ஆகையினால அந்த பகவான் அப்படி நினைச்சான்னா அவனுக்கு அது பூர்ணத்துவம் வந்துடும் அந்த சாதனங்கள் அதாவது வேல்யூஸில் அதான் சொல்கிறார் தர்ம ஜான வைராக்கியாதிபி உபேதாத்து ருத்தா அப்புறம் ஸ்பஷ்டம் உதாத்தம் ஓங்கார லக்ஷணம் அக்ஷரம் அசை இது ஸ்பஷ்டாட்சரா தெளிவான எழுத்தாக இருப்பவர் தெளிவான எழுத்துங்கிறது இங்கே எதை குறிக்கிறது உயர்ந்த எழுத்தாகிய ஓங்காரத்தை குறிக்கிறது அதையும் பார்த்துட்டோம் நாங்கள் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா மந்திரஹா மந்திரத்துக்கு பார்த்தோம் ரிர்கஜஸ்ஸாமா மந்திரஹா அந்த வேத மந்திரங்களாக இருப்பவர் வேத இஷ்ட சர்வை ரகமேவ வேத்தியாங்கிறார் வேதமும் நானே வேள்வியும் நானே வேதமும் வேள்வியும் ஆயினாருக்குன்னு பாடுறார் மாணிக்க வாச்சகர் இறைவன் வேதமாகவும் வேள்வியாகவும் இருக்கிறார் அப்படி வேத வேதஸ்வரூபமாக இருக்கார் அப்புறம் என்னதுன்னா மனதை பண்படுத்தக்கூடிய மனதை பண்படுத்தக்கூடிய உபதேசங்களை எல்லாம் அருளிச்செய்வதனால் மந்திரஹா அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்துட்டோம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா சம்சார தாப திக்மாசு தாப தாபித்தேதசாம் சந்திராம்சு இவ ஆஹ்லாதகரத்வா சந்திராம்சு முதல்ல பார்த்தோம் சூரிய வெப்பம் வெப்பம் மாதிரி பிரபஞ்சத்தை இழிக்கிறார் அப்படின்னு வெப்பமாக இருந்து பிரபஞ்சத்தை எரிக்கிறார் இங்கே என்னதுன்னா குளிர்ச்சியை தருகிறார் இதை தான் இந்த மார்கழி திங்கள் பாட்டில் பார்க்குறோம் கிருஷ்ணர் எப்படி இருக்கார்னா கிருஷ்ணரோட முகம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது அதா சமயம் பார்க்க முடிகிறது குளிர்ச்சியாக இருக்குன்னா கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சுவாமி முகத்தை பார்க்கவும் முடிகிறது சூரியன் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது கண்ணு கூசும் ஆனால் இவரை பார்க்கவும் முடிகிறது பிரகாசமாகவும் இருக்கார் ஆஹ கதிர்மதியம் போல் முகத்தான் அப்புறம் அடுத்தது இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறதாக பார்க்குறோம் பாஸ்கரத்யுதி சாதர்மியாத்து பாஸ்கர துதிஹி பாஸ்கரத்யுதிஹி துதிஹினா பிரகாசம் சூரிய பிரகாஷ ரூபமாக இருக்கிறார் எல்லாமே இந்த பிரகாஷ வஸ்துக்களெல்லாம் எதெல்லாம் பிரகாசப்படுது மின்மினி பூச்சியோட பிரகாசமாக இருக்கட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற சூரியனாக இருக்கட்டும் சர்வ பிரகாஷாணம் பிரகாஷகா ஒரு ஸ்லோகம் உண்டு இதில் சொல்லுவார் வித்யாரண்ய சுவாமிகள் மானசோல்லாசத்தில் சுரேஸ்வராஜர் மானசோல்லாசத்தில் வரும் பிரகாஷாத்மிகா சக்தியா பிரகாஷா பிரகாஷக பிரகாஷதி யோ விஷ்வம் சோயமாத்மா பிரகாஷதாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பிரகாஷாத்மிகா சக்தியா இந்த ரெண்டு பிரகாஷம் சொல்கிறோம் நாம் அதாவது இருளை நீக்கி ஒளிய கொடுக்கறது இருள் நீங்கி இன்பம் பயக்கம் சொல்கிற மாதிரி இது ஜடப்பிரகாசம் அந்த இதுவும் ஜடம் இந்த ராத்திரிங்கிற வஸ்துவும் ஜடம் இருள்ங்கிறதும் ஒரு ஜட வஸ்து இந்த பிரகாஷம் இருக்க இந்த இது இந்த பிரகாஷமெல்லாம் இந்த லைட்டு கண்ணுக்கு வெளிச்சம் கொடுக்கறது இதுவும் இதுவும் வந்து என்னதுன்னா இந்த பிரகாஷம் வந்து ஜடப்பிரகாசம் இந்த ஜடப்பிரகாசம் வந்து கண்ணுக்கு வெளிச்சத்துக்கு பொருளை காட்டுறது ஆனால் ஜடப்பிரகாசத்தையும் கண்ணையும் மனதையும் எதிர் ஒளிவிக்கிறதோ அது சித் பிரகாஷம் அதனால் வந்து எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கிறதுனால காரண ஹோல் சகசிரனாவே என்னென்னா எல்லாத்துலையும் அவர் காரணமாக வியாபிச்சிருக்கிறதுனால ஒன்று எடுத்து அதில் இருக்கிற காரணத்தை தரிசனம் பண்ணுறோம் எத்யத் விபூதி மத்சத்துவம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்தவ தேவாவக்சத்துவம் மமதேஜோம்சம்பவம் எதெல்லாம் பிரகாசமாக இருக்கோ அந்த வஸ்துக்கெல்லாம் காரணபூதமாக இருக்கிறவர் சித் சுரூபமான சிப் பிரகாசமான பகவான் விதம் இப்படி ஒரு ஒரு எடுத்து இதில் ஆழமாக இருக்கிறவர் பகவான் ஒன்று ஒன்றையும் கவனித்துப் பார் அதோடய பாரு பார்க்குற வஸ்து எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அனுபவம் எல்லா அனுபவத்திலும் இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமான இறைவனையே காண வேண்டும் என்பதுதான் கருத்து பாஸ்கர தியுதி சாமர்த்தியா சாதர்மியாத் பாஸ்கர தியுதி இந்த பாஸ்கரன் இது ஜடப்பிரகாசம் பாஸ்கர தியுதி சாதர்மியாத் இதுவும் எல்லாத்தையும் விளக்கிறதுனால இந்த சாதர்மியம்ங்கிறது விளக்கிறது ஒளி பொருளை கண்ணை விளக்குகிறது அதே மாதிரி அறிவு அறிவாகிய ஒளி அறிவே ஒளி அறிவு ஒளின்லாம் பிரிக்க விடாது அறிவை ஒளியோடு ஒப்பிட்டு சொல்கிறோம் ஆகவே அவர் பாஸ்கர துதியாக இருக்கிறார் கரம்னு சொன்னால் கற்றைகள் ஒளி கற்ற கரம்னா அர்த்தம் சாதாரணமாக பாஸ்கரன அர்த்தம் ஒளிக்கரங்கள் ஒளிக்கிரணங்களே கரங்கள் எனப்படுகின்றன பிராசம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றேன் இனி அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் அமிர்தம் சுரேஸ்வர ஔஷதம் ஜகதே சத்ய தர்ம பராக்கிரம அமத்தம் சூத்வோரேஷேத்து சத்தூவாஷ மத்தியமான பயன அமத்தம்சா சந்திர உம்தோவார் பயனித மத்தியமான அந்த பார்க்கடலை கடைந்தபோது பயனித பயனித நார்க்கடலை விஷயசப்தமி பார்க்கடலை பார்க்கடலு படிக்கக்கூடாது பயோனிதவு பார்க்கடலை மத்தியமானே மத்தியமானேன்னா கடைஞ்சபோது அமிர்தாம்சூ அமிர்தாம்சா அமிர்தத்துடைய அம்சமாக இந்த சந்திர கிரணங்கள் அவனுக்கு அமிர்தம்னு பேர் அதாவது இந்த பிரபஞ்சம் உற்பத்தி சந்திரமா மனசோ ஜாத்தஹான்னு வேதம் என்னுடைய மனசு பகவானுடைய மனசு சந்திரன் வந்து பகவானுடைய மனசில் இருந்து வந்தது மனசா சந்திரமாக ஜாத்தஹா மனசில் இருந்து விஸ்வ மனசு சமஷ்டி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தான் மனசு வந்தது அந்த மனசை இண்டிகேட் பண்ணுறது எதுன்னா சந்திரன் தான் அதனால் ஒரு பிரார்த்தனை இருக்குது சந்திரமா மே மனோஹ்யே ஹிருதம் மயி அகம் அமிரே அமிர்தம் பிரம்மணி அப்படின்னு மந்திரம் அப்போ என்ன அர்த்தம்னா என்னுடைய மனசு சந்திரனோட சந்திரனை போல குளிர்ச்சியாக இருக்கட்டும்னு அர்த்தம் மே மன சந்திர சந்திர மனசி மே மனசி சந்திரமா சந்திரமா மே மனசி ஸ்ருத சந்திரமா ஸ்ருதா பவத்துன்னு அர்த்தம் என்னுடைய மனசில் சந்திர மனசோ தேவதா சந்திரமா தத்துவபோகத்தில் படிக்கிறோம் மனசுக்கு தேவதை யாருன்னா சந்திரன் சந்திரனை வந்து அந்த குளிர்ச்சியை வச்சுன்னு சொல் மனசு எப்போவுமே குளிர்ந்திருக்கணும் என்ன பாட்டெலாம் பாடுறோம் இல்லையா கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே அமைதியாக இருக்கிறது தான் குளிர்ந்திருக்கிறது சாந்தியாக இருக்கிறது தான் சொல்கிறோம் இப்போ தான் ஒளியை பற்றி பேசினார் குளிர்ச்சியை பற்றி பேசுகிறார் இப்போ மனசில் இந்த சந்திரன் வந்து சந்திரனிடத்தில் என் மனசு இருக்கட்டும் மனோகிருதையே மனசில் மனசில் யார் இருக்கணும் அந்த கரணத்தில் இருக்க வேண்டியவர் யார் சந்திரனுடைய தேவதையோட அனுகிரகம் கிடைக்கணும் சந்திரனுங்கிறது ஒரு நம்ம சொல்கிறோம் கான்ஷியஸ் தேவதா உணர்வுள்ள ஒரு தத்துவம் நம்ம பார்க்குறது இது வந்து டெஸ்க் ஒரு மூண் அது வந்து என்ன சொல்கிறோம் டிஸ்க் அது சோலார் டிஸ்க் மாதிரி அது ஒரு டிஸ்க் ஆனால் அது வந்து அது வந்து மேட்டராக அதில் எனர்ஜி இருக்கா அதெல்லாம் விஷயம் வேறு ஆனால் அதை ஒரு தேவத்தையாக நம்ம பார்க்குறோம் அதில் ஒரு சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிற தேவத்தை இருக்குங்கிறோம் அந்த தேவத்தை என் மனசை பிளஸ் பண்ணட்டும் அனுகிரகம் அந்த மனசு என்னுடைய ஹிரதயத்தில் இருக்கணும் ஹிருதயம் எங்கிட்ட இருக்கணும் இப்போ யாருமே நம்ம நம்மக்கிட்டே இருக்கோமானு சந்தேகமாக தான் இருக்குது நம்ம எங்கேயோ இருக்கோம் பணத்துக்குள்ளே உட்காந்துருக்கோம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உட்காந்துருக்கோம் நம்மளே நமக்கே அவைலபுளாக இல்லை உண்மை நமக்கு நம்ம நம்ம உடம்ப பார்த்துக்கிறதுக்கோ மனசை பார்த்துக்கிறதுக்கோ நமக்கு டைம் இருக்கான்னா இல்லையே சுவாமிஜி இதெல்லாம் என்னத்தையெல்லாமோ நினச்சி கவலைப்படுறதா நம்ம தர்மம்னே நினச்சிட்டுட்டா எல்லோரும் அதாவது இப்போ ஏதோ ரீசண்டாக படித்தேன் சொல்கிறேன் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் வந்துவிடுவோம் அப்படி சொல்கிறான் எதையாவது என்கேஜ்டாக இருக்கணும் இல்லாட்டி என்கேஜாக இல்லாமல் கொஞ்சம் பேசாமல் இரு பார்ப்போம் தேமையன்று ஆஃப் பண்ணிவிடும் பேசாமல் அந்த பக்கம் உட்கார் சும்மா இருந்தால் முடியுமா தூங்க வேணா அதுவும் தூக்க எத்தனை இருந்தால் தூங்கிறது அதுவும் முடியாது எதுக்கு சொல்கிறோம் வேதம் எவ்வளோ அழகாக பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது சந்திரமாமே சந்திரன் வந்து மனசில் இருக்கட்டும் மனசு ஹிருதயத்தில் இருக்கட்டும் ஹிருதயம் வந்து எங்கிட்ட இருக்கணும்னா மயி ஜீவேனு அர்த்தம் ஜீவனிடத்துலனு அர்த்தம் ஜீவாத்மா விட்ட இருக்கணுமா சந்திரமாமே மனசு ஸ்ருதா மனோ ஹிருதயே ஹிருதயம் மயி நான் எங்கே இருக்கணும்னா டோட்டலில் இருக்கணுமா அகம் அமிர்தே இந்த இடத்துல அமிர்த சப்தத்துக்கு ஹிரண்ய கர்ப்பனு அர்த்தம் டோட்டல் மைண்டு அந்த அந்த இது அதில் எப்படி இருக்கணும்னா அது அங்கே அது எப்படி இருக்கணும்னா அதாவது சமஷ்டி சமஷ்டி வியாபக சைத்தன்யம் சமஷ்டி வியாபக சைத்தன்யத்தில் டோட்டலில் இருக்கணும் இண்டிவிஜுவல் எப்போவுமே டோட்டலோடு ஜாயின் பண்ணியிருக்கணும் டோட்டலை போய் குண்டு வச்சு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சண்டை போட்டு அந்த டோட்டல் எப்படி இருக்கணும்னா டோட்டல் ப்யூர் கான்ஷியஸ்னஸில் இருக்கணுமா அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி இது மாதிரிலாம் பிரார்த்தனை பார்க்கவே முடியாது இப்படி ஒன்று இருக்கு சூரியோ மே சக்ஷு ஸ்ருதா சக்ஷுர் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் இப்படி ஒரு வாக்கியம் காது எப்படி இருக்கணும் மூக்கு எப்படி இருக்கட்டும் உடம்பில் இருக்கிற இந்த ரேத்தஸ் எப்படி இருக்கணும் ஆப்போமே ரேத்தசி ஸ்ருத்தாக இதெல்லாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது இது ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை பண்ணிட்டு தான் பூஜைகளே தொடங்குகிறோம் இது ஒரு டைப் ஆஃப் அங்கன்யாச கரண்யாசத்தில் சேர்ந்தது எப்போ வாக்கில் என்ன இருக்கணும் அக்னி தேவத்தை இருக்கணும் அக்னியிருமே வாச்சிஸ்ருதாக சூரியோமே சக்குஷிஸ்ருதாக சந்திரமாமே மனசி ஸ்ருதாக திசோமே ஸ்ரோத்ரேஸ்ருதாக வாயுமே பிராணேஸ்ருதாக ஆப்போமே ரேத்தசிஸ்ருதாக ஓஷதி வனஸ்பதையோமே லோமசுஸ்ருதாக இந்திரோமே பலேஸ்ருதாக பர்ஜன்யோமே மூர்த்ரிதா ஈசானோமே மன்யவுஸ்ருதா என்னுடைய நியாயமான கோபத்தில் ஈசானன் இருக்கட்டும் மன்யும் என்னோடய கோபத்தில் ஈஸ்வர் ருத்ரன் இருக்கட்டும்னு அர்த்தம் ஏன்னா ருத்ரன் தானே வில்ல பச்சனு பயமுர்த்தின்னு இருக்கார் நமஸ்தே ருத்ரம் என்ன சொல்லிட்டுருக்கோமே பகவானே உங்கள் கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம் என்ன நம்ம தப்பு பண்ணால் அவர் முறைக்கிறார் யார் பிரபஞ்ச நீத்தையே நம்ம மீறினால் அவர் பகவான் முறைச்சி பார்க்குறார் முறைக்க வேண்டியது அவரோட தர்மம் எல்லாட்டி போனால் போயிட்டு போகிறது எப்படியோன்னு விட்டுவிட முடியுமா என்ன அதுக்கு பேசாமல் சிருஷ்டியே பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்னு பகவான் நல்லது மாத்திரம் வரணும்னு நினைக்கிறோம் நான் தப்பு பண்ணாலும் ஏது பழி செய்தாலும் ஏழை எணுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே அப்படிலாம் சொல்லின்னு இருக்கோம் சரி ஆஹா பயோனிதௌ மத்தியமானே அதில் வந்தது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லக்ஷ்மி கௌஸ்து பாரிஜா தன்வந்தரிச்சந்திரமா காமதுகாசுரேஸ்வரகஜரம் தேவ அஸ்வசமுகுதாஹரிதனுவிஷம் சாம்புதே ரத்ச பிரதினம் குவோமங்கலம் பதினாலு ரத்னங்கள் வந்துதான் பார்க்கடலை கடையிற போது என்னது முதல்ல யாருன்னா பார்க்கடலில் உதித்த திருமணியே லக்ஷ்மி லக்ஷ்மி அப்புறம் கௌஸ்துப பாரிஜாதரா சுறான்னா கல் தேவலோகத்து கல் இல்லை சுரா த தன்வந்தரி தன்வந்தரி அதுலேருந்து தான் வந்தார் சந்திரமாஹா சந்திரன் அதனால தான் லக்ஷ்மிக்கு சந்திர சகோதரின்னு பேர் சந்திரமாஹா லக்ஷ்மி கௌஸ்துப பாரிஜாதகசுரா தன்வந்தரிஷ் சந்திரமாஹா காவஹ காமதுகாஹ காமதேனு சுரேஸ்வரகஜா ஐராவதம் ரம்பாதி தேவாங்கனாக ரம்பா ஊர்வசி திலோத்தமா மேனகா நாலு பேரும் வந்தார் அப்புறம் வந்து ரம்பாதி தேவாங்கனாக அஸ்வ சப்தமுக உச்சைஸ்ரவசுன்னு ஒரு குதிரை வெள்ளக்குதிரை ஆறு ஏழு முகம்னு சொல்கிறது உச்ச அஸ்வசப்தமுக சுதா அமிர்தம் என்ன அந்த ஸ்லோகத்துக்காக அப்படி வச்சுருக்கார் நம்ம ஆர்டர்லாம் பார்க்கணும் சுதா ஹரி தனு கிருஷ்ணு தனுஷ் அப்புறம் ஷங்கு அப்புறம் விஷம் விஷமும் ஒரு ரத்னமாக சொல்லப்பட்டுருக்கு என்ன துக்கம் இல்லைன்னா சுகம் சோபிக்க இருட்டு வெளிச்சத்துக்கு மகிமை இல்லை சுகம்கி துக்கானி அனுபூய சோபத்தேன்னா துன்பத்தை அனுபவிச்சா தான் இன்பத்துக்கே மகிமை வெயில் இல்லையேல் நிழலில் இன்பமும் உண்டோ துயர் இல்லையேல் ஐயனை நினைப்பார் உண்டோ அதில் சுகம்ஹி துக்கானி அனுபவிய சோபத்தை துக்கத்தை அனுபவிச்சா தான் சுகம் சோபிக்கும் ஆனால் துக்கம் வர்ற போது அது தோணாது துக்கப்பட்டுன்ட்டு இருக்கிற போது சுகம் வரும் நமக்கு சோபிக்க போகிறதுன்னு தெரியுமா அந்த நேரம் துக்கம் போகணும் தான் தோணும் ஏன்னா சுகப்பட்டதே மறந்து போயிடும் பாருங்கோ சந்தோஷமாக ஒரு காலத்தில் இருந்தோம் இனிமேனும் சந்தோஷம் இருப்போம் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்காது இந்த துக்கம் எப்படா போகுன்னு இருக்கும் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா விஷத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கார் இந்த பதினாலு ரத்தனங்களை தினம் காலம்பரம் நினைக்கிறோம் காளிதாசனுடைய ஸ்லோகம் மங்களாஷ்டகம் வரமங்கலாஷ்டகங்கிறார் இத்தேதத் வரமங்கலாஷ்டகமிதம் பபௌவிம்சனம் புண்ணம் சம்பிர காலிதாசவினா விபந்தீகம் யாத்த்ஷுணு காதில கேட்கணும் சமா நித்தியம் பட்டேத் பக்திமான் கங்காசாக சங்க பிரதினம் பிரியசங்கலம் தங்காசாக சங்கம இருக்கே அந்த இடத்துல இதை சொல்லணுங்கிற கங்காசாக சங்கமத்தை நினைக்கணும் கங்கா சாகர்ன்னு கல்கத்தாவில் இருக்குது அதுவும் கொஞ்சம் தூரம் கூட போகணுங்கிற அங்கே போனால் குருத்தே கங்கா சாகர கமனங்கிற ஆச்சாரியானோம் அந்த காலத்துலனா கங்கைக்கு அங்கேருந்து யாத்திரை போவாள் கோமுக்கிலேருந்து கிளம்பி இப்பவும் போகிறவா இருக்கா அப்படி பண்ணினாலும் உனக்கு மோட்சம் கிடைக்காதுங்கிறதுக்காக சொல்கிறார் பண்ணால் சித்த சுத்தி கிடைக்கும் அதுக்காக சௌரியமா போச்சுன்னு விட்டுருவாதி போனாதான் கிடைக்கும்னா சித்த சுத்திக்கு போகணுமே இல்லாட்டி அட்லீஸ்ட் கபாலீஸ்வரர் கோயில் குளத்தையா சுத்தப்படாது ஆதிகேச பெருமாள் கோயிலுக்கு குரலத்தையாக சுற்றலாமே இல்லாட்டி கூவத்தை தான் பிரதக்ஷம் பண்ணணும் இங்கே இங்கேருந்து போய் அடையார்கிட்ட போய் அப்படி போய் இப்படி வந்து வந்துட்டு இருக்கணும் இந்த பிரிட்ஜில் ஏறி அந்த பிரிட்ஜில் சுற்றி அடையார் நதியை நாங்கள் பிரதக்ஷம் பண்ணுறோம் சும்மா இதுக்காக சொன்னேன் பண்ண யாரும் ஆரம்பிச்சுடுவாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆக பயோ நிதவ் மத்தியமானே வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி எல்லாம் வந்து இப்படி கடைஞ்சது அமிர்தாம்சோத் அமிர்தாம்சஹா அமிர்தாம்சான்னா அமிர்தத்தோட அம்சமாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்தான் அமிர்தாம்சஹா அவனுக்கு பேர் அமிர்தாம்சஹான்னு பேர் சந்திரச உத்பவா அமிர்தாம்சோத்பவகான்னு சொன்னால் சந்திரனை தோற்றுவித்தவர்னு அர்த்தம் காரணம் எல்லாத்துக்கும் ஜெகத்காரணமாக இருக்கிறதுனாலே அவர் இதை சொல்கிறார் எஸ்மாத்து யாரிடமிருந்து இந்த பார்க்கடலை கடைந்த பொழுது எவரிடமிருந்து சந்திரன் தோன்றினாரோ அவர் யாருன்னா அமிர்தாம்சோதவா அஹா அமிருதாம்சோதவா அப்புறம் அடுத்தது பாதி தி பானு தமேவாந்தம் அனுபாதி சர்வம் இது ஸ்ருதே பானுசப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் ि भानुह अंद इनला ग्राम पॉन्ट है बाति इति बुह भुश विटि ओलिया विकाशस्वरूपान अर्थ इन प्रकाश स्वरूप अभी प्रमाण चल रहा तमेव भांदम सर्वमुति भांदम तमेव சர்வம் அனுபாத்தி அப்படின்னு மந்திரம் இருக்குது கடோபரிஷத் மந்திரத்தை கோட் பண்ணி இருக்குது ஏன்னா விண்டோகோபரிஷத்தினே இருக்குது பாந்தம் தமேவான அர்த்தம் யாண்டும் பிரகாஷித்து கொண்டிருக்கின்ற அதைத்து அதை சார்ந்துதான் மற்றவைகள் விளங்குகின்றன இதுக்கு ரெண்டு இருக்குது அதாவது உள்ளுக்குள்ளே உணர்வுங்கிறதா நம்ம தத்துவம் நான் அகம் நான் எப்படின்னா சைதன்ய ஸ்வரூபோகம் சிதாத்மாகம் அப்போ நான் என்ன என்னை சார்ந்து தான் என்னது நான்குற அந்த உணர்வு தத்துவத்தை சார்ந்து தான் உள்ளம் ஒளிர்கிறது மனசு பிரகாசிக்கிறது மனசு நான் மனசு வந்து இதை பிரகாசப்படுத்துகிறது எதை இந்திரியங்களை இந்திரியங்கள் விஷயத்தை பிரகாசப்படுத்துறது ஆக விஷயங்களை பிரகாசப்படுத்துகிறது இந்திரியங்கள் இந்திரியங்களை பிரகாசப்படுத்துறது மனசு மனசை பிரகாசப்படுத்துறது உணர்வாகிய நான் அஹ பாந்தம் மமா மமைவ அனுபாத்தி ஏத்சர்வம் இந்திரியாணி வாக்கு எல்லாமே அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது இது வந்து இதை புரியறதுக்காக சொல்லியிருக்கு இங்கே அதே மாதிரி இந்த சமஷ்டி லெவல் இண்டிவிஜுவல் லெவல்லையும் இது தான் டோட்டல் லெவல்லையும் எல்லா பிரகாஷத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற பிரகாசம் சைத்தன்ய ஸ்வரூபம் அவ்வளோதான் இது ஸ்ருதேகே அப்படின்னு வேதம் சொல்லியிருக்குன்னு காட்டுறார் எல்லாம் ஞான் வச்சுங்கோ ஒரு பொருளையே நினைப்பதற்காக நமக்கு பல கோணங்களில் சொல்லப்படுகின்றன எல்லாவற்றிலும் இருக்கிற மெய்ப்பொருளை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் இருக்கும் மெய்ப்பொருளையே நீ காண்பாயாக அதுவே அறிவை அடை உடையதற்கு பயன் நுண்பொருள் காண்பது அறிவும் பர் மற்றொரு இடத்துல திருவள்ளுவர் நுண்பொருள் காண்பது அறிவு அவ்வது உறைவது அறிவு இப்படி திருக்குறளில் உறைவு அறிவுக்கு லட்சணம் நிறைய சொல்ல ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று நம்மளாக சிந்தித்து புரிஞ்சுக்கிறது சுய அறிவு அந்த சுயறிவுக்கு துணை புரிகிற நூலறிவு அப்புறம் அது வாழ்க்கையில் அனுபவித்து அனுபவித்து பட்டு வர்ற அறிவு பட்டறிவுன்னா இப்போ நூலறிவு பட்டறிவு நுண்ணறிவுன்னா நூலறிவு பட்டறிவு நூலறிவு வந்து என்னாகும் நூலறிவு நமக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் அந்த நூலறிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் வாழ்க்கையில் அனுபவங்கள்ல அப்போ அது என்னாகும்னா பட்டறிவாக மாறிடும் பட்டறிவு நல்லா இருந்ததுன்னா அறிவு நுண்ணறிவாக இருக்கும் ரொம்ப சட்டிலாக சூக்மமாக எல்லாத்தையும் பார்க்கும் ஊடுருவி பொ ஒருத்தர் பேசுகிறச்சையே ஊடுருவி புரிஞ்சு நிடுவா எல்லாம் அதுதான் மீமே இது இது என்னதுன்னா இந்த அறிவெல்லாம் எது இந்த அறிவெல்லாம் வந்து புத்தினாலே ஏற்படுறது ஆனால் அந்த புத்திக்கு பிரகாசத்தை கொடுக்கறது எதுன்னா சைத்தன்யம் சைத்தன்யம் இல்லைன்னா புத்தி விறத்திஞானம் பிரகா விறத்தி ஞானம் வந்து நன்றாக வேலை செய்யணும்னா ஸ்வரூபஜானம் இல்லாமல் எப்படி விறத்தி ஞானம் காரியம் பண்ணணும் ஆகவே அந்த ஸ்வரூப ஜானத்தை தான் விஷ்ணு அப்படின்னு சொல்கிறோம் இது வடகிழத்திங்கலையெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் அத்தியாசம் வடகல் அத்தியாசம் தெங்கல் அத்தியாசம் அப்புறம் வந்து சைவ அத்தியாசம் எல்லா மத அத்தியாசங்களும் அதுக்கு மேலே அத்தியாசம் புரஸ்கிருத்தியவ சர்வே லௌகிக்காக வைதிக்காக வவஹாரா பிரவர்த்தன் விதிஷாஸ்திர மோட்ச பராணி விதிநிஷேத மோக்ஷாஸ்திரம் எல்லாத்தையுமே ஆஜர சொல்லியிருக்கார் அடுத்தது ஷசஹா இவ பிந்து अस्य इति इति तद्वत पुष्णाति லாஞ்சனம் அசிபிந்த பிரஷ்னா இசிந்து புஷா சர்வா சோமோ ரகவதுவா சசபிந்து சஷஹாய்வ பிந்து லாஞ்சனம் அசைத்தி சசபிந்து சந்திரஹா சசபிந்துங்கிறது சந்திரனுக்கு ஒரு பேர் அது பார்த்தா அதில் இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிறத பார்த்தா அது சந்திரனுடைய களங்கம்பா சில பேர் மான் மாதிரி இருக்கும்பா சில பேர் முயல் மாதிரி இருக்கு அதில் ஷசஹாய்வ பிந்து சசபிந்து லாஞ்சனம்னா ஒரு மார்க்குன்னு அர்த்தம் லாஞ்சனம் அடையாளம் கரும்புள்ளி அப்படின்னு அர்த்தம் அஸ்ஸ இத்தி ஷசஹா இவ பிந்து பிந்துனா டாட் யாருக்கு ஷசபிந்து சந்திரனுக்கு அது மாதிரி சந்திரா தத்வத் பிரஜாக புஷ்ணாதி அதனால் பகவான் என்ன சநந்திரன் வழியாக இருந்துட்டுசபிந்துங்கிற பதத்தை வச்சுட்டு இப்படி சொல்கிறார் பிரஜாகா புஷ்ணாதி மக்களுக்கெல்லாம் பிரஜாகான அர்த்தம் ஷரீரம் உடைய வஸ்துக்கள்னு அர்த்தம் ஷரீரத்தை உடைய எல்லா சமஸ்தீவராசிகளும் எல்லா ஜீவராசி எல்லா எல்லா ஷரீரத்தை தான் ஜி ஜீவராசிங்கிறோம் ஜீவன்னா நிறைய உயிர் கூட்டங்கள்னு தமிழில் சொல்லணும் அந்த உயிர் கூட்டங்களுக்கு பல்வேறு வகையான உடல்கள் ஓரறிவை வெளிப்படுத்தும் உடல் ரெண்டறிவை வெளிப்படுத்தும் உடல் புழுவிலிருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம வரைக்கும் இருக்கோம் தேவர்கள் சரீரமும் சொல்லியிருக்கு இவாளுக்கெலாம் என்ன பண்ணுறாருனா போஷாக்க கொடுக்குறாருனா புஷ்ணா தீ சந்திரனை போல எப்படி சந்திரனானது எல்லாேருக்கும் போஷாக்கை கொடுக்கிறதோ சந்திர ஒளியும் வேணும் சூரிய ஒளியும் வேணும் நம்ம உணவுப் பொருள்களுக்கெல்லாம் சந்திரனுடைய பிரகாசமும் சூரியனுடைய பிரகாசமும் இல்லைன்னா பயிரெலாம் விளையாது அந்த பயிர் விளைச்சலுக்கு சூரிய சந்திரனுடைய அனுகிரகம் வேணும் அதை சாப்பிட்டா தான் நம்ம வாழ்க்கை நம்ம உடம்புக்கு காப்பாற்றப்பட முடியும் இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணுங்கிறதுக்காக பிரஜாகா புஷ்ணாத்தி மக்களை போஷிக்கிறது ஆகையினால் சசபிந்துங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா பிரஜா ஷரீரானாம் போஷகா அதான் அர்த்தம் கடைசியில் தாத்யம் எல்லா சரீரத்தையும் பாதுகாப்பவர் சரீரத்தை உண்டு பண்ணுறதும் அவர் தான் சரீரத்தை பாதுகாக்கிறதும் அவர் தான் சரீரத்தை அழிக்கிறதும் இந்த இடத்துல வந்து சரீரத்தை பாதுகாக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அதுக்கு பிரமாணம் சொல்கிற புஷ்ணாமி சவுஷதி சோமோ பூத்வா ரசாத்மகா ரசாத்மகா சோமஹா பூத்வா சர்வாக ஓஷதியி புஷ்ணாமி அப்படின்னு அர்த்தம் அன்மயம் பண்ணிக்கணும் அதாவது இந்த உடம்பில் இருக்கிற என்னது ரசம் இது நரிஷ்மெண்ட் அந்த நரிஷ்மெண்ட்டு வந்து சந்திரனுடைய ரூபத்திலேருந்து வருதான் நமக்கு ஒன்றும் தெரியறதில்லை டேக் இட் ஃபார் கிராண்டட் நான் சம்பாதிச்சேன் நான் வாங்கினேன் அனுகிரம் இருந்தால் இல்லை ஒன்றும் ஒன்றும் நடக்காது எல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ விஷயம் நம்மளை காப்பாற்றுறது நமக்கு எங்கே தெரிகிறது நம்மளால் இங்கே சண்டை போட்டு என்னதுண்ணா குடியுரிமை போராட்டம் பண்ணின்னு உட்காண்ட்ருக்கோம் சந்திரன் இல்லைன்னா நீயும் நானும் இருக்க முடியுமா எந்த மதமாக இருக்க முடியுமாப்பா சந்திரன் சூரியன் இல்லைன்னா நீ ஹிந்து நான் கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் சொல்லிக்கவாகாத முடியுமா தமிழன்னா இவனெலாம் சொல்லிக்க முடியுமா இந்த கற்பனையான ஒரு இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்டால் அதுக்கு பகுத்தறிவுங்கிறான் இல்லையா பகுத்தறிவு பகுக்காத அறிவுன்னு அர்த்தம் பகுக்கப்படாத அறிவு இல்லாதது காலுக்கு பேர் பகுத்தறிவாதின்னு பேர் அப்படி மாற்றிக்கணும் நம்ம ஏதாவது சொல்லணும் ஓ நம்ம சொல்லுவோம் இல்லையா விவகாரத்தில் சொல்லுவோம் பெரிய ப்ரகஸ்பதி வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இது பெரு பெரிய பகுத்தறிவாதி அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் எங்கள் காற்றில் ஒரு அவதாரம் வந்துருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்பா அப்படி சொல்லுவா சொன்னால் என்னென்னு அர்த்தம்னா தாங்க முடியாத ப்ராளை உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரி இத்தி பகவதாத் பகவான் கீதையில் சொல்லியிருக்கார் அடுத்தது சுரேஸ்வர சப்தம் சுரேஸ்வரஹா சுஷ் இது இப்போ இந்த ஷிபிவிஷ்டகாங்கிற நாமத்தில் ஆரம்பித்து இந்த பாருங்க ஷிபிவிஷ்டகாங்கிற நாமத்தில் இருக்கப்பது ஆ ஷிப்பயா ிப்பஷ்டிபய பசவ அதிலிருந்து வந்தது இல்லையா அந்த ஷிப்பவிஷ்டிற நாமத்துலருந்து பத்து நாமாக்கள் சிப்பவிஷ்ட பிரிப்பஷ்ட பிரசன ஓஜஸ்ஜோதி பிரபன ருப்ட்டாட்சர மந்திர பாஸ்கரத்யுதிஹி அமிர்தாம்சோத்தவஹா பானுஹு சசவிந்துஹு இதெல்லாமே பகவான் சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்காருங்கிறது தான் அதிகமாக சொல்லியிருக்கு ஸ்பஷ்டாட்சரம்ங்கிறது மாத்திரம் பிரணவரூபத்தை சொல்லியிருக்கு மந்திரங்கிறது வேதத்தை சொல்லியிருக்கு சப்தத்தை சொல்லியிருக்கு அப்புறம் வந்து காயத்ரி மந்திரத்தையும் அது சொல்லியிருக்குன்னு சொல்கிறார் வியாக்கியானம் இருக்குது இதனால் என்னென்னா இந்த இதெல்லாம் ஸ்வரூபத்தை நினைச்சோமானால் ருதா நமக்கு நிறைவு ஏற்படும்னு அர்த்தமாக சிபிவிஷ்ட பிரகாஷன ஓஜஸ்தேஜோர பிரகாஷாத்மா பிரதாபன ருதா விட்டுருங்கோ ருத் ஸ்பஷ்டாட்சரோ ருதாஸ்பஷ்டாட்சர மந்திர அப்புறம் வந்து இதெல்லாம் தனியாக இருக்குது ருதஸ்பஷஷ்டாட்சரோ மந்திர சந்திராசு பாஸ்கர அமிர்தாம்சூவிந்து இந்த நாமாக்கள்லாம் பிரகாசத்தை சொல்வது பகவான் சூரிய ரூபமாகவும் சந்திர ரூபமாகவும் இருந்து கொண்டு அஹோராத்ரே பார்ஷ்வே நட்சத்திராணி ரூபம் எல்லாம் சொல்கிறோமே அப்போது இந்த சூரிய சந்திர ரூபமாக இருந்து உலகத்தை காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பஷ்டாட்சர மந்திரஹா ருத்தஹா ருத்தஸ்பஷ்டாட்சரோ மந்திரா அப்படி இருக்கே அந்த வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்பஷ்டாட்சரகா மந்த்ரஹா ஸ்பஷ்டாட்சரம்ங்கிறது ஓ சப்தத்தை குறிக்கிறது ஓங்கார சப்தத்தை குறிக்கிறது மந்திரஹாங்கிறது வேதத்தை குறிக்கிறது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுண்டு வாழ்ந்தோமானால் நம்ம வாழ்க்கை நிறைவாக இருக்கும் சூரிய சந்திரன் இப்போ வந்து இந்த அஸ்ஸாம்லாம் அருணாச்சல பிரதேஷ்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கும் சூரிய சந்திரனை தான் உபாசனை பண்ணுற அப்போ என்ன டோனோ அது பேர் நான் அதனால தான் சொல்கிறேன் டொனோ ஜெய் அப்படி ஏன்னா ராமகிருஷ்ண மட்டம் அங்கே இருக்குது ராமகிருஷ்ண மட்டம் அங்கே இருக்கிறதுனால அவங்களுடைய அவங்களுடைய வழிபாட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை அதனால வந்து ராமகிருஷ்ண மடத்திலேயே கூட அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டோனோ ஜெய் குரு மஹராஜிக்கு ஜெய் மகா மாயிக்கு ஜெய் சுவாமிஜி மகராஜிக்கு ஜெய் சொல்கிறது ஒரு பக்கம் ஆனால் டோனோ ஜெய் சொல்லிவிடுவான் அங்கே போய் கல்ச்சரை மாற்றுறதில்லை இங்கே அங்கே போய் இவா என்ன பண்ணுவாண்ணா டோனோவாவது போலோவாவது எங்கள் தலை எங்கள் உனக்காக உன்னோடய பாவத்துக்கு அன்னைக்கே அவர் போயிட்டா இருப்பா அப்படின்னு அங்கே போய் பரப்புறான் நீ பண்ணினா இப்போ பண்ணுற பாவத்துக்கு பண்ணின பாவத்துக்கு அன்னைக்கே எங்கள் சுவாமி வந்து உனக்காக வேண்டி அடிச்சு விட்டா வச்சு ஆணில் அரைஞ்சி விட்டா நீ அவரை தான் டோனோ போலோல்லாம் தூக்கி போடுங்கிறோம் அதை போய் மாற்றப்படாது அவாளோடதை சேர்ந்துன்னு நம்மளை ஏதாச்சும் சொல்லித்தரணும்னா சொல்லித்தரலாமே தவிர அங்கே போய் அவாளை போய் மாற்றலாமா அது நிறைய நடக்கிறது அதெலாம் அதெல்லாம் சரியாக போயிடுத்து இந்த மாதிரி இல்லை இப்போது சொல்கிறேன் அந்த சூரிய சந்திரனை வழிபடுறதுங்கிறது நம்மள ரொம்ப இருக்குது ஐப்பசி மாதம் வந்தால் மாசி மாதம் வந்தால் நமக்கு தெரியும் பௌர்ணமி இன்னைக்கு ஆற்றுல பாயசம் உண்டு யாருக்குன்னா சந்திரனுக்கு எங்களுக்கெல்லாம் அப்படியே பழக்கம் இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி வரப்போகிறது என்ன பாயசமே பெரிய விஷயம் இப்போ காலம்புற மத்தியானம் சாயங்காலம் கிடச்சதெல்லாம் ஸ்வீட்டெலாம் வாங்கி சாப்பிட்றோம் என்ன ஆஸ்பத்திரிக்கும் நிறைய வேலை அவளுக்கு வேணும் இல்லையா எல்லாம் அங்கங்கே மிஷின் வாங்கி வச்சதுக்கு என்ன பண்ணுறது கைங்கரியம் தானம் பண்ண வேண்டாமா வாழ்க்கெலாம் அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் சாப்பிட்றோம் அப்போ பாயசம் கிடைக்கணும் ஐப்பசி பௌர்ணமி ஆச்சே இப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சுப்பா ஆமாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன இருக்க போகிறது அது இப்போ நமக்கு மகாரூத்தன ஜபத்துலலாம் பயத்தங்கஞ்சி அது இல்லையா பயத்தங்கஞ்சின்னு விடுவோம் அதாவது நம்ம வந்து விரதத்தில் சாப்பிட்டா அதுக்கு பேர் பைத்தங்கஞ்சி இல்லாட்டி பாயசம் மாற்றிக்க வேண்டியது பேரை நாமகரணத்தை மாற்றிடணும் அவ்வளோதான் இல்லை நான் கரெக்டு தான் நான் சொல்கிறேன் பைத்தங்கஞ்சியும் பாயசம் ஒன்று தானே இலக்காப்படி போடணுமான்னு ஊற்றுரு பரவாயில்ல ம் சரி அடுத்தது போகும் இப்போது இதெல்லாம் பிரகாஷ் இந்த நாமாக்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு பார்க்குறதுக்காக ஒரு இது அதனால என்னதுன்னா இந்த மந்திரத்தில் இன்னொன்றுனா காயத்ரியும் சேர்த்துருக்கா ருத்தஸ்பஷ்டாட்சரோ மந்திரஹா இந்த மந்திர சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம் காயத்ரின்னு அர்த்தம் இதெல்லாம் தியானம் எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னா என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு நிறைவு ஒரு நம்மை விட்டு அகலாது நான் நிறைவாக இருக்கிறேன் எல்லாம் எல்லாம் தெரிகிறது கூட ஏதோ காரணத்தினால பார்த்துட்டுருக்கோமே தவிர பரமார்த்தமாக பார்த்தோம் ஆனால் குறைங்கிறதுக்கு அவகாசமே இல்லை எல்லாம் பூர்ணம் பூர்ணமேவோ அவசிஷியத்தை அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்போ அடுத்தது என்னது சுரேஸ்வரா சுராணாம் தேவானாம் சோபனதாத்ருணாம் ச ஈஸ்வரா சுரேஸ்வர சுானாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவானாம் தேவானாம்னா என்ன அர்த்தம் சோபன தாத்ருணாம் ஈஸ்வரகா ச அவர்களுக்கும் தலைவரான் எல்லாத்துக்கும் தலைவர் அவர்களுக்கும் தலைவர் நீ தேவனுக்கெல்லாம் சரி இதற்கு நாம் வேணால் அவருக்கு இருப்பான் நான் அவருக்கும் தலைவர் தான் பவர் தலைவருக்கெல்லாம் தலைவர் மாபெரும் தலைவர் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத தலைவர் கண்ணையும் கருத்தையும் விளக்கும் தலைவர் அவர் இல்லை என்றால் கண்ணாவது கருத்தாவது அவரை கண்ணாலோ கருத்தாலோ நீ உணர முடியுமா என்று சிந்திப்பதன் மூலம் நீ புரிந்து கொள்ள முடியும் அப்படி சொல்லணும் சுராணாம் ஈஸ்வரகா சுரேஸ்வரகா சுராகான்னா என்ன அர்த்தம் ஷோபன தாத்ருணாம் தேவசப்துக்கு எப்படி அர்த்தம் சொல்கிறாரு பாருங்க சுராணாம்ங்கிற பதத்துக்கு தேவகா தேவஹாங்கிற சப்தத்துக்கு சோபன ஜனங்களுக்கு நல்லது செய்கிறவன்லாம் தேவன்தான் அந்த அர்த்தம் சோபன தாத்ருனாம் சோபனை தாத்ருனாம்னு சொன்னால் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருந்து அதே சமயம் நல்லதெல்லாம் செய்யுது இப்போ அப்பா அம்மாவெல்லாம் நம்மளெல்லாம் கண்டித்து நேர்மையாக வழக்கில் என்ன நம்ம நல்ல காரியமெல்லாம் செய்ய முடியுமா இப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் வயசாக வயசாக அப்பா அம்மா பேரில் தான் அன்பு கூடுறதே தவிர என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தா நினச்சி பார்த்தா இதாக இருக்குது அப்போ சொல்லி கொடுக்குறப்போ ஒன்றும் புரியல கோபமே வரும் ஆனால் இப்போ நினச்சி நினச்சி மாஞ்சு போகிறோம் பாருங்கிறேன் மாஞ்சு போகிறோம்ங்கிற மாதிரி எப்படிலாம் நமக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படி சொல்லி ஆ சோபனை பதமே அவ்வளோ அழகு சுபமான விஷயங்களை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களுக்கு தேவர்கள்னு பெயர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைத்து போற்றப்படும் அப்படிங்கிற அர்த்தம் ஆஹ தேவா சோபனதாத்தூசர சுரேஸ்வர அடுத்தது சம்சாரரோகேஷ் வாத் ஔம் ஷம் ஔஷாய நம இப்போது ஓஷம்னு சொன்னால் சாஸ்திரத்தில் நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்குது ஓஷா அப்படிங்கிறது ஒரு சப்தம் புல்லிங்கம் ராமசப்தம் மாதிரி இந்த ஓஷத்துலேருந்து வந்தது தான் ஔஷதம் ஓஷேபியா ஓஷத்துலேருந்து வந்தது தான் ஔஷதம் ஔஷதம்ங்கிறது எப்பேற்பட்ட ஔஷதம்னா இந்த ஔஷதம் இருக்கே இருமலுக்கு மருந்து சாப்பிட்ருக்கோம் இந்த ஔஷதமெல்லாம் என்ன பண்ணும் இந்த ஔஷதம் வந்து இது தீரக்கூடிய நோயை இந்த மருந்து தீர்க்குமா இந்த ஔஷதம் நம்ம சாப்பிட்றோமே ஓஷதி சூக்தம்னே வேதத்தில் இருக்குது அப்போ இந்த இது என்னாகும் வியாதி இந்த ஆயுர்வேத சாஸ்திரத்துலலாம் சொல்கிறது இதெல்லாம் அதுக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது ஔஷத சப்தத்துக்கே சரகசம்ஹிதா சுஷ்ருத்தர் எல்லாம் நிறைய சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த இந்த உடம்பில் இருக்கிற உடல் பிணியை தீர்க்குமே தவிர பிறவி பிணியை தீர்க்குமோன்னா பிறவியே பிணி ஒரு ஒரு உடம்புக்குள்ளே பூந்து பூந்து எத்தனை எத்தனை கோ எத்தனை கோடி கோடி விட்டுழல் விட்டுடல் ஓடி ஆடி இப்போ இந்த ஹாலுக்குள்ளே உட்காந்துருக்கோம் அப்புறம் என்ன பண்ண போகிறோம் கீழே இறங்கி போக போகிறோம் அந்த ஹாலில் போகிறோம் அப்புறம் காருக்குள்ளே உட்கார போகிறோம் உடம்பு மாற்றி உடம்பு வாகனத்தை மாற்றின்னு தானே இருக்குது அப்புறம் போனோடனே நம்ம ஆத்துக்குள்ளே போக போகிறோம் ஒரு ஒரு ரூமுக்குள்ளேயே போய்ட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கோம் ஒன்றுமே கிடைக்காமல் பிளாட்ஃபாரத்தில் அழிஞ்சால் பேய்னு அர்த்தம் இல்லையா இருக்கிறதுக்கு இடமே இல்லாமல் தங்குறதுக்கே இடமில்லாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அர்த்தம் அதுக்கு பேர் என்ன அது மாதிரி இந்த ஜீவன் சரீரங்க திடீர்னு சரீரத்தை அழிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அது அலையுமா உடம்புக்கு இப்போ தங்குறதுக்கு இடமே இல்லையே நமக்கு இதை பார்த்தா புரிஞ்சுக்கணும் இதுக்குள்ளே உட்காந்துருக்கும் இந்த இது எதுக்கு சொல்கிறேன் இந்த பிறவி பிணி நீங்கிற பிறவி பிணி ஒரு ஒரு உடம்பாக பூந்து பூந்து பூந்து பூந்து அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேமிலியிலருந்து அதில் கஷ்டங்கள்லாம் இது பண்ணி அதில் அபிமானத்தை வச்சு போக முடியாமல் விட முடியாமல் விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு உடம்புக்குள்ளே பூந்து புனரபி கணனம் புனரபி மரணம் புனரபிகணனி ஜடரேஷன மிக சம்சாரே பா யோசி பார்த்தா பயப்பட வேண்டாமோன்னா ஆனால் என்ன சொல்கிறாருண்ணா அந்த ஔஷதம் வந்து சரீர ரோகத்தை தான் நீக்கும் அது ஒரு தீரக்கூடிய வியா நோய் வியாதிய தீரக்கூடியது இது தீராத பிணி எப்போ தீருமோ தெரியல தீரா பிணி தீர ஜீவாத்துமையான ஊராட்சியதான ஓர் வாக்கருள்வாயே அருணகிரிநாதர் பாடுறார் அஹ்ஷாத் சிவா ருதிரி அத்தியவோ பிரமோக் வைம் அவரே மருந்தும் அவரே நேஷம் அப்படின்னு சொன்னால் மருந்துன்னிஷக் நைதர் அர்த்தம் அப்படி சம்சார சம்சாரங்கிற இந்த ரோகத்துக்கு நிவர்த்தி என்னென்னா ஈஸ்வரத்தியானந்தான் ஈஸ்வரத்தியானத்தை தவிர ஈஸ்வரத் தியானம்னா என்னென்னா ஆத்ம தியானம் வேற ஈஸ்வரத்யானம் வேறையான்னா முதல்ல ஈஸ்வரத் தியானம் பண்ணால் ஈஸ்வரனே ஆத்மானு தெரியும் ஆஹா ஔஷதம் ஆ பிறப்பி பிணிக்கு மருந்து இறைவனை தியானிப்பது விஷ்ணுவினுடைய ஸ்வரூபம் என்ன சொல்கிறார் ஆதிசங்கரை சொல்கிறாரே கேயம் கீதா நாம இதுவும் எங்க தான் சொல்லிருக்க கேயம் கீதா நாமசகசிரம் தியேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் தியேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் அஜஸ்ரம் அஜஸ்ரம் ஸ்ரீபதி ரூபம் தியேயம் இரவும் பகலும் ஸ்ரீ பண்ணணும் அப்புறம் என்னது பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜலலவ கணிக்கா பீதா சகிருத பீ ஏன முராரி சமர்ச்சா கிரியத்தை தசிய யமேன ந சர்ச்சா யமனோட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் விட்டு கொடு இந்த பேரனுக்கு சரி பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னா நம்ம பாட்டி தான் தோஷமாக வச்சு பாட்டி என்ன பண்ண முடியும் ஞாபகம் இருக்கு இல்லையா தோஷமாக பாட்டி सम्सार, सम्सार, रोग समुत्तारण वा सेतुवत ஷ்வாத்து ஓஷம் அடுத்தேத்து அசம்பேதாரணே வணா ஜகசேத்து கேஷா லோகாநேத் ஜகத்தேதவே நம இப்போ என்னெல்லாம் நாமாக்கள் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அமத்தம்சோவா பானு சசிந்து சுரேஸ்வர ஐஷம் அஞ்சு நம ஜக்தேத்துகேதவே நம உக்காராந்த புல்லிங்காக சதுர்த்தீவிபக்தி ஏகவச்சனம் ஜகதாம் ஜகதாம்னா என்ன சமுத்தாரண ஹேத்து ஜெகதாம்னா பிரபஞ்சத்தை மக்களை வாழ்கின்ற மக்களையெல்லாம் உய்விப்பவர்னு அர்த்தம் உய்வி சமுத்தாரண ஹேத்துத்வாத்து உய்விக்கணும் உய்விப்பதனால் அவர் வந்து ஜகத சேத்து சேதுன்னா பாலம்னு அர்த்தம் அணையின் அர்த்தம் எல்லாத்துக்கும் சேத்து தான் பேர் அணைன்னு சொன்னாலும் சரி தண்ணி பரிசாக போயின்னு இருக்கு போயின்னு இருக்கிற ஜலத்தை ஒழுங்குபடுத்தி கட்டணும் இல்லையா சேத்து சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் பாடினாரே பாரதியா. ஆ சிங்கள தீவுக்கு பாலம் போடுவோன்னார் ஏற்கனவே அங்கே அந்த சேது இருக்குது பாத்தா தெரியுது கூகுள் மேப்பில் க்ளீனாக தெரிகிறது இந்த ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு அப்படியே ஒரு நூலேழை மாதிரி இப்படி போகிறது போய் தலைமன்னாரில் போய் ஜாயிண்டாக அந்த இடம் மேடாகவே இருக்குது அவர் என்ன சொல்கிறார் சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம்னார் இவங்க என்ன பண்ணாங்க என்ன யோசித்தாங்கன்னா சேதுவை பிளந்து கப்பல் விடுவோம்னா சேதுவை பிளந்து நாங்கள் கப்பல் விடுவோம்னா பாரதியார் நினச்சதும் நடக்கலை இவங்க நினச்சதும் நடக்கலை எப்போ நடக்கிறதோ என்னவோ நடந்துட்டு போகிறது எதுக்கு சொல்கிறோன்னா அதுதான் சேத்து அங்கே என்ன சொல்கிறோம் அது என்னது சேதுக் கஷேத்திரம்னே சொல்கிறோம் சேது தனுஷ்கோடி வில்ல வச்சதுனால தானே தனுஷ் தனுஷு கோட்டின்னு பேர் வில்லின் நுனி தனுஷ்கோட்டி அங்கேருந்து தான் இந்த பாலம் போகிறது ராம சேத்து வந்து ஆடம்ஸ் பிரிட்ஜுன்னு விட்டான் அவன் நம்ம தூங்காமல் தூங்கி சுகம் பெறுறோமா அவன் முழிச்சுன்னு விட்டான் முழிச்சுட்டு அவன் சொல்லிட்டுருக்கான் சேதுவை எதுக்கு சொல்ல வரது இங்கே நம்ம டாபிக் என்ன வேதத்துலேயே இருக்குது சேத்து சாமம் நல்லா இருக்குது சத்தியத்தை வந்து த அதாவது அசத்தியத்தை சத்தியத்தால் ஜெயிக்கணும் அதானத்தை தானத்தால் ஜெயிக்கணும்ஸ்ரத்தைய ஸ்ரத்தையினால் ஜெயிக்கணும் அப்படின்லாம் வேத மந்திரங்கள்லாம் இருக்கேன் இப்போ இங்கேன்னு அதுக்கு கோட் பண்ணுற அதாவது சமூகத்தை உய்விப்பதால் அதாவது வரையறுத்து அப்படின்னு அர்த்தம் வரையறுக்கிறான்னு அர்த்தம் இது ரொம்ப அழகாக சொல்லணும்னா இதுக்கு வந்து ஜெகதஸே தூகுங்கிறதுக்கு தர்ம வியவஸ்தா வர்ணாசிரமங்கிற பார்த்தான் பிடிக்காது சில பேர் இருக்குது தர்ம வியவஸ்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த ரூபமாக இருக்காராம் சட்ட வடிவமாக இறைவன் இருக்கார்னு அர்த்தம் ஜெகத்சே துகுன்னா மனித சமூகத்தின் சட்ட வடிவமாக இறைவன் இருக்கிறார் இந்த சட்டத்தை தானே இப்போ படாபாடு பண்ணுறது சட்டத்தை நம்ம இப்போ வந்து இந்த குடியுரிமை சட்டம் இருக்கு இந்த சட்டத்தை இறைவனாக நினைக்கிறான் சில பேர் பேயாக நினைக்கிறான் இறைவன் சட்ட வடிவமாக இருக்க பாஸ் பண்ணியாச்சு அக்சட் பண்ணிக்கலன்னா என்ன அர்த்தம் வேறு விஷயம் அது மாதிரி இங்கே அவர் ஆச்சாரல் என்ன சொல்கிறாருன்னா வேதத்தின் மூலமாக வர்ணாசிரம வியவஸ்தை இருக்குது பகவத்கீதையோட இன்ட்ரடக்ஷனில் இருக்குது பகவான் வந்து சிருஷ்டி அப்பப்போ எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிடுமா இப்படி எல்லாம் க தாறுமாறுமா போக ஆரம்பிச்சிருவான் அவன் மனம் போன போக்கள் போய் எல்லாத்தையும் தன்னை தானும் சொசைட்டி தான் நல்லா இருக்கணும்னு எல்லாம் இப்படிலாம் கோல்மால் பண்ணால் நான் நல்லா இருக்கலாம்னு நினச்சா எப்படி முடியும் முடியவே முடியாது நம்ம நினச்சிக்கிறோம் பணத்தை நிறைய வச்சுன்னு விட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துவிடலான்னு நினச்சிக்கிறோம் தர்மத்துக்கு தான் எல்லாமே தவிர சட்டத்தை மதிக்கணும் உடம்பே சட்டத்தை கெட்டுப்பட்டு தான் நடக்கிறது உடம்புக்குள்ளெல்லாம் நம்ம மூச்சு காற்று போயின்ட்டுருக்கு வந்துன்ட்ருக்கு இப்போ ஏன் செடி பிடிக்கிறதுன்னா இங்கேயோ தப்பாக இருக்குது அவ்வளோ செடி பிடிக்கிறது சரி பண்ணி அது சரி பண்ணி விடுறது ஔஷதம் இந்த ஔஷதமாகவும் இருக்கார் அந்த ஔஷதமாகவும் இருக்கார் அதாவது இந்த லௌக்கிகத்தில் இருக்கிற ஔஷதம் வந்து இல்லாமையாக இருப்பார் பகவான் அந்த ஔஷதமும் அவர் அதனால தான் திருவள்ளுவர் உணவை வந்து மருந்துங்கிற அதிகாரத்தில் சொல்லிவிட்டார் அந்த அதிகாரத்துக்கு பேரே மருந்து என்னது அந்த பாட்டு என்ன மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உனின் மருந்தன வேண்டாமக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு ஒரு திருக்குறள் மருந்துங்கிற அதிகாரத்தில் இருக்குதுதான் கடைசியில் இருக்குது பொருட்பாலில் அதுக்கப்புறம் கையமை கையமை இருக்குது அது வேற விஷயம் இந்த மருந்து நான் என்ன மருந்து அதாவது யாக்கைக்கு மருந்து என்று ஒன்று வேண்டாம் ஏன்னா நீ சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் பார்த்து அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டியானா உனக்கு மருந்தே தேவைப்படாதுங்கிற திருவள்ளுவர் நம்ம அப்படி இல்லையே இது எப்படின்னா வீட்டில் இந்த பாத்திரத்தில் வெந்துன்றுருக்கும் அரிசி வெந்துன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வெந்துன்றுருக்கிற போது பாதி வெந்து எடுத்தோம் பாதியோ முக்கால்வாசி வெந்துருக்கணும் அப்போ திரும்ப அரிசி அதுக்குள்ளே போட்டேன்னு என்ன ஆகும் என்ன திடீர்னு யாரோ வந்துவிட்டா யாரோ நாலு பேர் கூட வந்துவிட்டா என்ன போடுறீ அதுக்குள்ளேயே அரிசி என்ன எப்படி இருக்கும் தெரியும் நமக்கு எல்லாமே கெட்டு போயிடும் அது மாதிரி நம்ம அப்போ தான் சாப்பிட்டு முடித்து எல்லாம் வந்து ஆச்சமணம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறவாலை சொல்கிறேன் எல்லாம் பண்ணி அப்போ வந்து உட்காந்துருக்கிற போது திடீர்னு ரெண்டு ஜிலேபி வந்து கொண்டு வைக்கிறார் அப்போ வச்ச பரவாயில்லை இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திரும்ப போட்டால் என்ன வெந்துன்றுக்குள்ளே போடுறதுன்னு அர்த்தமாயிடும் அப்போ அது ஏற்கனவே உள்ளுக்குள்ளே வெந்துன்னு இருக்கு வெந்துன்று நடுப்பு திரும்பவும் போட்டால் மத்தியே மத்தியே அமிர்தபானியம் தான் சொல்லியிருக்கு மத்திய மத்தியே சொல்லலை ஜிலேபி முறுக்கெல்லாம் சொல்லலை வேணுன்னா ஜலங்குடி சா தர்ம உடம்பு அவ்வளோ கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த உடம்புக்குள்ள என்ன அந்த அந்த ரூல்ஸெல்லாம் அது ஃபாலோ பண்ணுறது ஹார்ட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நாம் தான் அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம் அதை வந்து அதுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அறியாமல் மாயே அவஸ்தே என்ன பண்ணுறது அதுவும் தானாகவே பண்ணிட்டு தான் நமக்கு புத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க சௌரியமாக போயிடும் புத்தி இருக்கே ஆச்சரியந்தான் அது அதான் என்ன சொல்கிறார் சமுத்தாரண ஹேத்துத்வாத்து அசம்பேத காரணத்வாத் வா சேத்துவத்து சேது சேதுவை போல எப்படி ஜலத்தை அணகட்டி அந்த ஜலத்தை சரியான விஷயத்துக்கு நம்ம கொடுக்குறோமோ அணை கட்டி இரிகேஷன் பர்பஸ்ஸு இது வந்து drinking water Purpose அப்படின்னு அழகாக பிரித்து பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அது மாதிரி வாழ்க்கைங்கிறத என்ன பண்ணணும்னா அந்த வாழ்க்கை எல்லாரும் சமூகம் நம்ம தனித்தனியாக காட்டுக்குள்ளே இருந்துட்டால் பரவாயில்ல எல்லோரும் சேர்ந்துருக்கிற போது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழணும் சமூகத்தினுடைய தர்ம விவசாயம் இருக்குது அதான் சொல்கிறார் வர்ண ஆசிரமம் ஆதீன ஆதீன் போட்டதுனால சொல்லதெல்லாம் செேக்கணும் அவர் வர்ணா தர்மதிருப்போம்லட்சணம் அஸ் ருத்தௌசேத்து சத்துதர்மரா ஓஷம் சேத்துவத் ஓஷ ம்பக்தனா் ஓகன நாம இஷ்ணம் எவ்வாசி எஷதரப்பேண பரிணத்தையேத்தாரி ஜகசேத்து சேத்து முமுஞ்சொழ்தார்க்கட கமெண்ட் मुमुक्षु சங்கரபாஷ் சப் கமெண்ட் இது ஆக சேத்துவத் சேத்து முுஜனாதிசமுத்தரேத்துணயோமுழ தமு மருத்துவசம்சாரசாக அதனால சேத்து ஜகத்தேது வண அசாங்கரிய ஹேத்துத்வாத்வா எல்லாம் க குழப்பாமல் இருக்குது எல்லாம் அவங்க அவங்க கொடுக்க உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கணும் அது உனக்கு என்ன டெலிகேட் பண்ணிருக்கணும் அது நீ ஒழுங்கா செய் உனக்கு எதாவது அபிப்பிராயம் இருந்தால் வந்து எங்கிட்ட கேடு நான் சொன்னால் நீ செய் இப்படி சொல்கிறோம் இல்லையா எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அவன் வேலையை போய் நான் பண்ணுறேன் என் வேலையை போய் அவன் பண்ணுறது எல்லாம் சரி வராது எல்லாம் அவங்க அவங்க வேலையை பண்ணுங்கோ எல்லாம் சொல்கிறார் வர்ணாசிரம சம்சாராப்தி சமத்துவன ஹேத்துத்வ குணயோகாத் வர்ணாசிரம அசாங்கரிய ஹேத்துத்வாத் இந்த வருணாசிரமத்தில் இந்த அசாங்கரியம் சாங்கரியம் அப்படின்னா குழப்பது ஐயர் வீட்டு பொண்ணு செட்டியார் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா அதுதான் சாங்கரியம்னு பேர் அதுதான் சொல்கிற சங்கரம்னா கலப்பு இப்போ ஒரு ரிச்சுவலே பண்ணுறோன்னு வச்சுங்களேன் இந்த ரிச்சுவல் பண்ணுறதுல ரிச்சுவல் எல்லாம் இருக்குது தாந்திரிகம்னு இருக்குது வைதிகம்னு இருக்குது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணால் சமரசம் தாங்க நம்மால் இருக்கான்னு இது சாங்கரம் இல்லை சுவாமியும் சமரசம்ங்கிறான் எதில் சமரசம் பண்ணுறதுன்னா சமரசங்கிறது ஏற்கனவே இருக்குது சமமாக தான் இருக்குது ரசமெல்லாம் நீ அது மைசூர் ரசம் கொட்ரசம் நம்ம தான் அதை பார்த்துக்கிறோம் எல்லாம் ஜலந்தான் ஆ சமரசம் விஷமரசத்தை பற்றி இங்கே பேச்சில் விவகாரம் பண்ணி ஆகணுமே உடம்பு சமரசமாக இருக்குது தலையும் உடம்பும் காலும் உடம்பு மாதிரி சமரசமாக இருக்குது அதில் சமரசமாக இருக்கிற அகங்கிற பதார்த்தம் இருக்குது அது வேறு விஷயம் ஆ விஷமத்தோடு தானே சமம் சேர்ந்துருக்கு விஷமத்தில் ஒரு ஆர்டர் வேண்டியிருக்கு என்னது இல்லாமல் இருக்க முடியாது வேற்றுமை என்பது பிரபஞ்ச நியத்தி ஆனால் வேற்றுமைக்குள் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஒழுங்குபாடு இருக்க வேண்டும் அதுதான் இங்கே சொல்கிறார் இந்த இந்த நாம இத்தியாக அசாங்கரிய ஹேத்துத்வாத்வா அதனால தான் அப்பப்போ ஆதிசங்கர் என்ன சொல்கிறார் இந்த வர்ணாசிரம தர்மங்களெல்லாம் அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுது எல்லோரும் குழப்பி விட்டுடுறாங்க அது அப்பப்போ எல்லாம் நிறைய விதமான குழப்பங்கள் வரும்போது பகவான் அவதாரம் பண்ணுறார் அவதாரம் பண்ணி மறுபடியும் இதை காப்பாற்றுறார் அதெலாம் இருக்குது பகவத்கீதாவோடைய இன்ட்ரடக்ஷனில் இருக்குது அந்த அங்கே அதில் போட முடியுமா வராது இதில் வராது இல்லையா ஓகே அங்கே சொல்லுவார் ஆச்சாரியர் இந்த பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் இந்த சிருஷ்டியில் ஒரு வேதத்தை கொடுத்து கிரகஸ்தாசிரமம் சந்யாசாசிரமம் இதுமாதிரி தர்மங்களைலாம் பகவான் கொடுத்துருக்கார் உலகத்தில் ஜனங்களுக்கு இந்த டிசிப்ளின்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வயலேட் பண்ண ஆரம்பிச்சுட்ற அப்பப்போ காரணம் என்னென்னா பேராசை பெரிய எதிர்பார்ப்பு வாழ்க்கையை பற்றிய நிலையாமை பற்றிய உண்மையை உணராத தன்மை இதெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால ஜனங்கள் இதை வயலேட் பண்ணுகிறார்கள் தர்மம் கீழே போகிறது அதர்மம் மேலே வருகிறது அப்போ பகவான் அவதாரம் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் சரி பண்ணுறார் அப்படின் சரி பண்ணால் ஒத்துமா எல்லாரும் இத்தனை வருஷமாக நாங்கள் இப்படியே பண்ணிட்டோம் நீங்கள் வந்து திடீர்னு எப்படி சரி பண்ணுறது எல்லாத்தையும் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கட்டும் இப்படி தானே நடந்துட்டு இருக்கு இப்படி சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரியும் இப்போ மகா பண்டித்தாளாச்சே இதெல்லாம் புரியும் ஆ சரி பண்ணவே விடாதுண்ணா என்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சரி பண்ணணுமே அது கொஞ்சம் நாங்கள் செத்தத்துக்கு அப்புறம் நீ பண்ணலான்னா ஏன் நீ நானும் சாரத்துக்கு முன்னாடியே பண்ணிவிட்டு போனான் என்னன்னா இது வர்றவன் பார்த்துக்க வேண்டிய வேலை அப்படின்னா அவனும் இதை தானே பண்ணுவான் நம்ம நல்லா பண்ணி வச்சுட்டு போகலாமே நாங்கள்லாம் ஊரில் கிராமத்தில் கிணத்துல இறைச்சி தான் எல்லாம் வச்சுருப்போம் இறைச்சி தான் எடுப்போம் க என்ன பண்ணுவோன்னா அந்த கிராம வந்து ஒருத்தரை இறச்சி வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா எங்கள் அது அது ஒரு அது ஒரு தர்மம் என்னென்னா நம்ம இறைச்சி பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் வச்சுட்டு போக மாட்டோம் அதில் ஒரு பக்கெட்டை இறச்சி வச்சுட்டு போவோம் மற்றவாளுக்கு யூஸாக இருக்கட்டும் இவன் கிணத்தே வத்தடிச்சான் கிணத்தே வத்தடித்து அதுக்கு மேலே கட்டிடத்தையே கட்டி விட்டான்னா மாமி கொடுத்த கிணறு இன்றைக்கி இருக்குது வச்ச தோட்டின கிணறு இன்றைக்கி யூஸ் ஆகிட்டுருக்கு மாமி வந்தாச்சு போயாச்சு நம்ம வந்திருக்கோம் போக போகிறோம் எல்லோரும் வந்து வந்து போக வேண்டிதான் ஆனால் இருக்கே எதுக்கு சொல்கிறோம் தர்மம் இந்த தர்மத்துக்கு ஒன்றும் வேண்டாம் கங்கா நதி போகிறது கங்கா நதியோ யமுனா நதியோ எந்த நதி போனாலும் சரி அந்த நதிக்கு ரெண்டு பக்கம் கரை இருக்கா இல்லையா ரெண்டு பக்கம் கரை இருக்குது தண்ணி போயின்ண்டே இருக்குது அது மாதிரி நம்ம போய் குளிக்கிறோம் அது நல்லபடியாக உபயோகப்படுத்தணும் நம்ம ஊர் சாக்கடைலாம் அப்படி விடக்கூடாது அப்படி தானே விட்டு விட்டு நமக்கு ரெண்டும் புண்ணிய மகாநதிகள் கூப்ப மகாநதி இந்த அடையாருக்கு என்ன பேரோ தெரியல இந்த ரெண்டு நதிகளும் இப்போ ஏற்பட்ட நதிகளை யார் இந்த தர் இதை இது வயலேட் பண்ணது யார் சொல்லுங்கள் வா ஒரு காலத்தில் இதில் குளிச்சிருக்கா ஒரு காலத்தில் கூப்ப மகா நதியில் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிருக்கிறதா பார்க்குறோம் பழைய ஃபோட்டோவில் இன்றைக்கி பக்கத்தில் விட போக முடியாது இதை சரி பண்ணணுமா வேண்டாமான்னா என்ன சொல்கிறது அது இது மா இது இந்த எக்ஸாம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ கூவன் நதி எப்படி சரி பண்ணுறதுங்கிற நம்ம விசாரம் இல்லை அதே மாதிரி இது எப் இதெல்லாம் எக்ஸாம் உதாரணத்துக்காக சொல்கிறோம் நம்ம உடம்பை நம்ம எப்படி வச்சுக்கணும் வாழ்க்கை எப்படி வச்சுக்கணும் சமூகத்தை எப்படி வச்சுக்கணும் அதுதான் சொல்கிறேன் ஜெகத சேத்தவே நமஹா இந்த ஜெகத சேத்தவே ஒரு துளசி எடுத்து விஷ்ணுகிட்ட போடுற போது மனசில் என்னெல்லாம் விரத்தி போகணும் நமக்கு அதுக்கு தான் சொல்கிறார் அவர் ஜெகத சேத்தவே நமஹா அப்படின்னா தர்மானுஷ்டானத்தை பாதுகாக்கிறவர்னு அர்த்தம் அப்பப்போ கீழே போயிடும் வயலேட் போயிவிடுவா ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து அவள் எப்படிலாம் நடத்தணும்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்லாம் போட்டிருப்பாள் இப்போ மடங்கள்லாம் இருக்குது மடங்களில் ஆம்நாய ஸ்தோத்திரம்னு இருக்குது ஆம்நாய ஸ்லோகங்கள்னு இருக்குது மட்டாம்நாய ஸ்லோகங்கள் இருக்குது அந்த மட்டத்துக்கு வரவாடெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது வரும் முடிய போகிறது நான் இந்த பாருங்கோ சொல்கிற சகவான் சகவான் சிஷுவேதம் ஜகத் ஆ சகவான் சிஷுவேதம் ஜகத் திதிஷு மரீச்சியதீன் அகிரே சிற்றா பிரஜாத்தீன் பிரவத்லட்சணம் தர்மம் கிராஹ்மாச வேதோக் தெரியுதோ மேலே இருக்கு தனியசனந்தீன் உத் நிவத்லட்சணம் தர்மம் ज्ञानवैराग्यलक्षण ग्राहयामास द्वधो हि वेदोक्त धर्म प्रवृत्तिलक्षणोंवृत्तिलक्षण जगत स्थितकारणम अदा जगत सेतु भाष्यत्र जगत स्थितकारण प्राणीना साक्षाद्युदयश्रेयसहेतु यहाँ ब्राह्मणादर्णि ब्रह्मचरियादि आश्रम पोटगुण नम ब्रह्मचरियादि आश्रम ஸ்ரேயோர்த்திபிஹி அனுஷ்டீயமான தீர்கேண காலேன ரொம்ப காலமாக அனுஷ்டிக்கப்பட்டுருந்துருக்கு அனுஷ்டாத் திரீணாம் காமோத்பவாத் எழுதுறாரு பாருங்க கடைப்பிடிக்கிறவங்களுக்கு ஆசை அதிகமாக எடுத்து ஹீயமான விவேக விஜான ஹேதுக்கேன விவேகம் குறைஞ்சு போயிடுத்து அதர்மேன அபிபூயமானே தர்மே தர்மம் வந்து அதர்மத்தினால் கவரப்பட்டது அதனால் என்ன பிரவர்த்தமானே செ ஆரி அதாவது பகுத்தறிவு போய்விட்டது அதர்மம் ஓங்கிவிட்டது அதர்மம் ஓங்கியதால் தர்மம் மறைக்கப்பட்டு விட்டது அப்போ என்ன பண்ணாராம் பகவான் ஜெகதா ஸ்ததி ஸ்திம் பரிபிபாலயிஷு ஜகத்தனுடைய சிருஷ்டியை பரிபாலனம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்ட சக ஆதிக்கர்த்தா நாராயணாக்கியா விஷ்ணு அதற்கு ஆதிக்கர்த்தாவாகிய நாராயணனாகிய விஷ்ணு பௌமசிய பிரம்மணா இந்த பூமியில் இருக்கிற பிரம்மதேவனாக இருக்கிற பிராமணத்வச ரஷ்ணார்த்தம் பிராமணத்துவ இப்படி போடுறோம் பிராமணத்தன்மையை பாதுகாப்பதற்காக காப்பதற்காக தேவக்கியாம் தேவகியனிடத்தில் வசுதேவாத அம்சேன கிருஷ்ணஹாக்கிலே சம்பபூவ வசுதேவரிடத்தில் கிருஷ்ணன் என்கின்ற முஷ்ணு அம்சமாக தோன்றினார் என்றோ ஏன் பிராமணத்தன்மையை காப்பாற்றுவதற்காக தோன்றினார் என்றால் பிராமணத்தன்மையை பாதுகாத்தால்தான் வைதிக தர்மம் பாதுகாக்கப்படும் பிராமணத்வசி ரட்சணே ரட்சித்தியாத் வைதிக்கோ தர்ம பிராமணஸ் ரட்சணேன்னு பர்சன சொல்லலை பிராமணத்வம் கிளீனாக ஆரம்பிச்சிருந்த சொல்கிறார் பிராமணத்வச ரஷ்ணே ரட்சிதா சாத் வைதிக்கோ தர்ம தது அதினத்வாத் வர்ணாசிரம பேதானா அதை சார்ந்தன்றோ வர்ணாசிரமேதங்கள் எல்லாம் இருக்கின்றன அதுதான் இங்கே சொல்கிறார் அசம்பேதாயன் இந்த வாக்கியத்தை சொல்லியிருக்கார் இப்போ நம்ம பார்த்தோமே இல்லையே எங்கேப்பா அது இது எங்கே இருக்குது எங்கே இருக்கு ஆ சரி இந்த பாருங்க ஜகதாம் சமுத்தாரண ஹேத்துத்வாத்து அசம்பேத எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்துக்காக போட்டிருக்கேன் இந்த டீக்காக்காரர் அது போடலை போட்டுக்கேன் என்ன போட்டுருக்கோ நான் பார்க்கவும் இல்லை அது படிச்சுன்றதுக்குள்ளே இது கிடைச்சிது அது விற்பி எங்கேப்பா விறத்திக்காரமாக விற்பி இந்த இது ஆ வருணாசிரமாதி மரியாதா நாம் விதாரகா நது மிருத்தார்வாதி மயா ததே ததாக விதர்ணா இது இதை நம்ம அடுத்த தடவை படிப்போம் இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ண போகிறேன் ஜகத சேத்தவே நமஹா இந்த பிரபஞ்சத்திற்கு கட்டுப்பாடாக இருக்கிறவர் ரொம்ப கண்ட்ரோல் பார்த்துட்டே இருக்கார் எங்கேயாவது எல்லோரும் வயலேட் பண்ண ஆரம்பித்த ஒரு லெவலை தாண்டி எடுத்து அப்படின்னா வருவார் வருவார்னால் என்ன அந்த நீயத்து எப்படி நம்ம ஏற்கனவே அவதாரத்தை பற்றி பேசியிருக்கோம் இயற்கையின் ஒழுங்குப்பாட்டுக்கு இடையூறு நேரும் பொழுது இயற்கையே தன்னுள் இருந்து ஓர் பேராற்றலை தோற்றுவித்து இயற்கையின் ஒழுங்குபாட்டை சீர் செய்வதற்கு பெயர்தான் அவதாரம் இப்போ கண்ணுக்குள்ளே ஜலம் வந் கண்ணுக்குள்ளே ஏதாவது பட்டுனா ஒரு ஃபாரின் இது போயிடுத்துன்னா கண்ணில் ஜலம் வந்து அது வெளியில் தழுறது அது மாதிரி இந்த ஹோல் சிஸ்டம் இருக்குது யாரா நினச்சி பார்த்தோமா இந்தியாவில் ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரும்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கல எப்படி ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்தது எப்படி இப்படிலாம் நடக்கிறது பிரச்சனை இருக்கலாம் அது வேறு விஷயம் எப்படி வந்தது அதுதான் அதிசயம் ஏன்னா நம்ம கரண்ட் ஈவெண்ட்டு நமக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன் எனக்கு அதை பற்றிலாம் பேசணும்னு தாற்பயம் இல்லை நம்ம அனுபவபூர்வமாக பார்த்துட்டு இருக்கோம் அப்போ ஏதோ ஒரு சக்தி நம்ம மதத்துக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படி இல்லைன்னு சொன்னால் அது எப்படி வரும் எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் நம்ம ஏற்கனவே எத்தனை வாங்கியிருக்கோம் மொ முக மொகல் சாம்ராஜ்யம் நடந்திருக்கு எழுநூறு வருஷம் யுவன் சாம்ராஜ்யம் நடந்திருக்கு எப்பவும் மீன் உட்காந்துன்னு இங்கேயும் நாலு கனன்னு சொல்கிற கனப்பாடி உட்காந்துட்டுருக்கார் எப்படி அதுதான் எனக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது அந்த வேதத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நம்ம தர்மத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போவாது புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து படிப்போம் விஷ்ணு ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்வன்மூத்தே சகசிர்கிஷிபாஹ்நாருஷா சகசிரோட்டிணே நமவிந்தமீர்த்தன சத்குருநா மகாராஜக்கு